ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் பித்திருக்களை ஆவாகனம் பண்ணுறத்துக்கான மந்திரத்தில் பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தில் நம்முடைய தர்மசாஸ்திரம் ரெண்டு விதமான மந்திரங்களை நமக்கு காண்பிக்கிறது அதாவது உஷந்தஸ்தாஹவாமஹ உஷந்தஸ் சமிதீமி உஷன்னு ஆவ பிதேன் இப்படி ஒரு மந்திரம் இது பிதற்களை ஆவாகனம் பண்ணுறதுக்கான மந்திரம் இன்னொரு மந்திரம் ஆயாத்தபிதரோமீரே பதிபி பூர்வியை பிரஜாமஸ்மியம் ததத்தோ ரஜிஞ்ச தீர்வ சதசாரதஞ்ச இப்படி ஒரு மந்திரம் இப்படி ரெண்டு விதமான மந்திரங்களையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆவாகனம் பண்ணுற விஷயத்தில் இந்த ஆவகனம் பண்ணக்கூடியதான இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான்கு வேதங்கள் இருக்குது ஒவ்வொரு வேதத்திற்கும் மகர்ஷிகள் அந்த வேதத்தில் சொன்ன அந்த கர்மாக்களையும் நமக்கு சூத்திரம் வழியாக நமக்கு காண்பிச்சுருக்கா அதற்கு சூத்திரம்னு பேர் சூத்திரம்னா அந்த நாம் வேத மந்திரங்களை சொல்லி செய்ய வேண்டிய கர்மாக்களை நமக்கு சுருக்கமாக நமக்கு காண்பிக்கிறது அப்படி எஜுர்வேதத்திலேன்னு பார்க்கும் பொழுது ஆறு மகரிஷிகள் இந்த சூத்திரங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா இப்படி ஒவ்வொரு வேதத்துக்கும் இருக்கா இப்போ எஜுர்வேதத்துக்குன்னு எடுத்துட்டால் ஆபஸ்தம்பர் போதாயனர் சத்யாசாடர் பாரத்வாஜர் வைகானசர் ஹிரண்யகேசர்னு ஆறு பெயர்கள் இதுக்குதான் ஷட்சூத்திரம்னு பேர் இந்த ஆறு மகர்ஷிகள் சொன்ன சூத்திரங்களையும் முழுசாக நாம் பார்த்து எந்த எந்த மந்திரங்கள் எங்கேங்கே சொல்லப்படுறதுங்கிறத முழுசாக பார்த்தால்தான் நாம் பிரயோகங்கள் பண்ணி வைக்க முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுதான் பழைய நாளில் ஆறு சூத்திரங்களும் பண்ணி வைப்பார் அப்படின்னு சில பேர்களை பெருமையாக சொல்லுவார் என்ன அந்த ஆறு மகர்ஷிகள் பண்ணின சூத்திரங்களையும் முழுசாக தெரிஞ்சுடவான்னு அர்த்தம் அப்படி தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த ஆறு சூத்திரங்களுக்குள்ளே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா ஒரு மகர்ஷி ஒரு விஷயத்தை விரிவாக சொல்லிட்டால் அதே விஷயத்தை இன்னொரு மகர்ஷி சொல்ல ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு பேராக ரெண்டு மூணு விதமாக சொல்ல மாட்டார் அப்படி இவ்வாறு இவர்களுக்குள்ள கட்டுப்பாடுகளை வச்சிருந்துருக்க இப்போ இந்த ஆவாகனங்கிற விஷயமாக வர்ற பொழுது இந்த ஆவாகனம் செய்யக்கூடியதான முறையை நமக்கு ஆபஸ்தம்பங்கிற மகர்ஷி காண்பிச்சிருக்க ஆனால் மந்திரம் தனியாக அவர் சொல்லலை ஆபஸ்தம்பர் இந்த இடத்துல எந்த மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும்பொழுது நம்முடைய சாஸ்திரம் சில நியமங்களை சொல்கிறது அனுப்தம் அபிருத்தம் அபேட்சிதம் அந்நோ கிராக்யம் அப்படின்னு ஒரு நியமம் இது ஒரு லான்னு வச்சுக்கணும் இது ஒரு சட்டம் அதாவது நம்முடைய சூத்திரக்காரர் மகர்ஷி அந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னா இன்னொரு சூத்திரத்திலேருந்து இன்னொரு மகரிஷி சொன்னதிலேருந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆனால் நம்முடைய மகர்ஷிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும் அவிருத்தம் அபேட்சிதம் நமக்கும் அது தேவையாக இருக்கணும் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு அந்த விஷயத்தில் சில கட்டுப்பாடுகளையும் நமக்கு சொல்லியிருக்காள் இப்போது நம் குழந்தைகளுக்கு ஆயுஷ்யஹோமம்னு பண்ணுறோம் நாம் ஆயுஷ ஹோமம்னு பண்ணிக்கிறோம் எந்த சூத்திரக்காரா ஆயுஷ்யஹோமம் பண்ணிவிட்டாலும் ஆயுஷ்ய சூக்தம்னு எங்கேயுமே சொல்லலை நாம் எல்லோருமாக ஆயுஷ்ய சூக்தம் எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா போதாயன மகர்ஷி நமக்கு காண்பிச்சுருக்க போதாயன மகர்ஷி சொன்ன ஆயுஷஹோமத்தை தான் நாம் அத்தனை பேருமே பண்ணுறோம் என்ன போதாயனர் சொல்லிட்டாருங்கிறதுனால அதை வேறு யாரும் நமக்கு காண்பிக்கல்லை இல்லைன்னா இவர் பெருசாக அவர் பெருசானு நம்முடைய மு புத்தி குறுக்கு வழியில் போகும் அப்படிங்கிறதுனாலே தான் மகரிஷிகள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டால் அதை அப்படியே கேட்டுடுவான் இன்னொருத்தர் அதை மறுத்து சொல்ல மாட்டான் இப்போது நாம் ஆயுஷோமம் பண்ணினாலும் கூட ாம் பாக்கி பிரயோகங்கள்லாம் ஆபஸ்தம்ப மகர்ஷி சொன்ன மாதிரி பண்ணிவிட்டோ அந்த ஆயுஷ்ய சூக்தம் அப்படிங்கிறத மாத்திரம் போதாயனத்திலேருந்து எடுத்துப்போம் அதுதான் அனுத்தம் அவிருத்தம் அபேட்சிதம் என்ன தேவையோ அதை மாத்திரம் அங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுன்னு அந்த ஆயுஷ்ய சூக்தத்தை மாத்திரம் போதாயன மகர்ஷி சொன்னபடி எடுத்துட்டு நாம் ஆயுஷ்யகோமத்தை பண்ணுறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் செய்யக்கூடிய பிரயோகங்கள் அதே போல் தான் இந்த ஆபாகனத்தில் வர்ற பொழுது ஆபஸ்தம்பரை சொல்லல்ல அப்படின்னா இன்னொரு இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த மகரிஷி சொன்னதை வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி ஒரு அடுத்தது அப்படின்னு வர்ற பொழுது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது போதாயன மதம் கிருத்வா ஸ்வசூத்திரபலபாக் பவேத் அப்படின்னு காட்டுறது நம்முடைய ஆபஸ்தம்ப ரிஷி சொல்லலை அப்படின்னா போதாயனர் சொன்னதை எடுத்துக்கோ போதாயன மகர்ஷி சொன்னதை வச்சுட்டு நாம் செய்தால் நம்மகி சொன்னதை வச்சு செய்ததாகவே ஆகும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இப்படி எங்கே சொல்லியிருக்காலோ அங்கே தான் எடுத்துக்கணும் எந்த சூத்திரப்படி வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியாது இப்போது இந்த ஆவாகனத்துக்கு ரெண்டு மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வச்சுக்கிறதா அந்த மந்திரத்தை வச்சுக்கிறதா அப்படின்னு வர்ற பொழுது ரெண்டையுமே வச்சுன்னு போயிடணும் இல்லாமே அப்படின்னு தோணும் நமக்கு அதிக சி அதிகம் ஃபலம் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு அதிகமாக பண்ணினால் அதிகமான பலம் தானே பத்தாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணினா தகுந்த லாபம் வரும் இருபதாயிரம் ரூபா டெபாசிட் பண்ணால் அதுக்கு தகுந்த லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிப்போம் அதிகசிய அதிகம் ஃபலம்னு ஆனால் சாஸ்திரப்படி அது கிடையாது அதிக சே அதிகம் பலங்கிறது நம்முடைய சாஸ்திரப்படி கிடையாது எதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் இதற்கு விகல்பம் அப்படின்னு பேர் சாஸ்திரத்தில் விகல்பம்னா ஒரே விஷயத்தையும் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு அப்படின்னா அதற்கு பேர் அப்போ எதை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் வச்சுன்னு பண்ணணும் விகல்பமாக ஒரே இடத்துல ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிற பொழுது அந்த ரெண்டு விதத்தையுமே எடுத்துன்னு பண்ணினால் பண்ணாத மாதிரி தான் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது சில இடங்களில் ஒரு வஸ்துவை வச்சுட்டு ஒரு கர்மாவை பண்ணுன்னு சொல்லியிருக்கு அதே விஷயத்தை இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதற்கு விகல்பம்னு பேர் அதை ரெண்டையுமே சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணினால் அது பண்ணாத மாதிரி அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கு ஆகையினால ஏதாவது ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லி தான் அவாகனம் பண்ணணும் அப் இதை எதை எடுத்துக்கிறது அப்படின்னா நம் முன்னோர்களெலாம் தொடர்ந்து எந்த மந்திரத்தை சொல்லி இதை செய்துன்னு வந்தாலோ அதன்படி பண்ணணும் தஸ்மாத் குலக்கிரமாயம் ஆச்சாரம் தூ ஆச்சரேத் புதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நம்ம பெரியவாள்னா எப்படி தொடர்ந்து பண்ணின்னு வந்தாலோ அந்த முறையில் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆவாகனத்தை பண்ணு ச தரியான் மகாபாகோ சர்வசாஸ்திரோஜிதாதபி அதுதான் உயர்ந்தது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படி எந்த மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னா நம் தகப்பனார் எந்த மந்திரத்தை சொல்லி பண்ணினாரோ அதன்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்து உபன்யாசத்திலே பார்ப்போம்